கோடை போல கண்கண்ணட்சம் பேர் பாண்டான் மதி போன்ற முகம்ங்கிறது லட்சம் பேர் பாண்டான் இந்த மாதிரி ஒரு அடுக்கு வைத்து பாண்டது இருக்குதே அது இருக்கான் கேட்கிறார் வர்ணனைகள் என்று எழுதுனா கூட அந்த வறுணிலை பகுதியிலையும் ஒரு அறிவிப்பாடு மதிப்பூட்ட விரை கொடியோ அதற்கு மேல ரெண்டு சொல்றார் அதுவும் அதுவும் கேட்கலாம் அற்புதமோ இல்லைப்பா அந்த மாதிரி கொடி கடியெல்லாம் போலையெல்லாம் இல்லை அற்புதம் அற்புதங்கிற ஒன்று தான் அப்படி வந்ததோ அடுத்தது சீவன் அருளோ பெருமானுடைய அருள் தான் இப்படி மாதிரி கோலம் கொண்டு வந்துடுது எந்த அடிப்பலக்கிய உலகில் இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ஆடவர் ஐயப்பட்ட அமைப்பில் இலக்கிய ஒலையும் வேறு எங்கேயும் அது அற்புதமோ சிவனருளோ தான் திருச்சிறுவர் மீனாட்சி அருவா சேக்கலாப்பிள்ள சேக்கலா பிள்ளத்த ரத்னகிரியில தாமி மேற்கொள்ளு சொன்னபோது சைக்கிளார் பிள்ளைத்தையும் நடத்திடுவேன் அப்படின்னு இருக்கிற கிட்ட பல ஆண்டு போயிடுவோம் அதான் அதை நம்ம படத்துலேயும் படிச்சு போனது பயிற்சி போகணும் அதனால் சைக்கிளார் பிள்ளைத்தது மீனாட்சி பார்த்தது அருமையான பிள்ளைத்த அதில் தான் இந்த பக்தி துவினி தொட்ட சொட்ட பாடிய கைவளவை எந்தெல்லாம் சைக்கிளாறுன்னா தான் மீனாட்சி அப்போல்லாம் வறுமை நடக்க வரையும் பற்றி இந்த கட்ச காலத்தில் வறுமை கோரில் இருந்து ஒரு மாதிரி இருந்து என்ன பண்ணுறாங்க திருவாரூர் அவரோட ரெண்டு மானாச்சாரம் கூட வாங்க அந்த நல்ல தலை சிறந்த ஆசிரியர்னால் கூட மானாச்சரம் போனாங்க வெளியூர் போனாங்கன்னா அந்த மானாக்கரம் கூட போவாங்க உதவுவாங்க இதுதான் எனக்கு காலம் எதுவும் பையனா அங்கேயும் நான் கூட செய்வாங்க அதெல்லாம் போவாங்க அப்படி போன போதும் திருவாரூர் ஆயிரம் அப்போ இருந்த சரியான என்ன பிள்ளைவாழ் பிள்ளைவாழ் சொல்லுவாங்க மீனாட்சித்தரம் பிள்ளைங்க சொல்லும்போது அந்த மீனாட்சித்தரம் கூட பேர் சொல்லக்கூடாது என்ன பிள்ளைவாழ் இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னார் இங்கே சாய்ந்தரம் போயிருக்காரு இன்று இருந்து போகலாம் இங்கே திருவாரூர் சரிங்க சரிங்க என்னென்ன சளி இருந்து போகிறேன்னு சொல்லக்கூடாது மரங்களில் தெரியும் இல்லை அது மையம் மரத்தில் போகலாம் தெரியும் இருந்து போகலாம்னு சொன்னோன்னு அதுக்கு சொல்லணும் அதுக்கு சொன்னோம் அது ஒத்துக்கிட்டேன்னு அறுப்பான் சிவே சீதை அது மரங்கள்ல தான் இருக்குது வேற ஆண்டுமே இருக்கு சரிங்க எழுந்துட்டு போகிறோங்க அப்படிங்க கூடாது அது நம்ம போல் இல்லறத்தான்னா சரி இல்லறத்தாரு சரி பெருவி அல்லவா திருவள்ளுவர் துறந்த ஆறு பெருவி துணிக்கூறின் வையத்து இறந்த ஆறையும் எண்ணிக்கொண்டது ஒன்று பிராணம் பண்ணுறேன் மூன்றாவது யார் நீட்டார் பெருமி மீட்டார்னா தொழில்கள் திறந்தார் பெருமை இந்த மாதிரி துறைகளுடைய பெருமையை நம்ம சொன்னோம்னு சொன்ன வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு இது வரைக்கும் இந்த உலகத்தில் திறந்து இறந்தவங்களை என்ன முடியுமாட்டாங்க முடியாதுனர் அதுபோல் அந்த துறைகளுடைய பெருமையை சொல்ல முடியாது அசன இருக்கு இன்னைக்கு நெய்வோடு சாப்பிடலாம்னு சொன்னாங்க அவளை பெரும் பலவர் சாப்பிட நெய்வோடு கிடைக்காமல் பண்ணி என்ன சொல்லுங்கள் அவர் பண்ண சேகரிக்கலாப்பில் இருக்கேன் என்ன பண்ண சொல்றேன் வடனி கோடுங்கிறது இப்போல்ல தாமி சொல்லப்படுத்தி கொள்ளுங்க அஞ்சு ஆண்டு நாங்கள் ஆனோன்னு அதனால் நாங்கள் பள்ளி அழைச்சிது அழைச்சிது வேறு போகிறோம் இருக்கோம் அப்படி இருக்கிறதுலாம் வந்ததெல்லாம் எனக்கு இப்போல்ல பயன்படுத்த முடியலாம் ஏது பயன்படுத்த வேண்டியது ஒரு பிரிமில் ஒரு ராம சிறுவர்கள் தான் காத்து வந்தது பாருங்கள் சரி இப்படி வாங்க இப்போ உலகியாக போகணும் அதுதான் அற்புதமோ திவனருடோ அரியேன் என்றார் அப்புறம் இன்னும் இன்னும் அருமையாக பாராட்டுற போடுறார் ஓவிய நான்முகம் எழுத ஒன்னா உள்ளத்தால் மேவியதன் வகுத்த வருத்தமுறை விதித்ததொரு மணிவிட கோ இதுவும் இறங்கியெல்லாம் சொல்லாங்க நான்முகன் பிரம்மா இருக்கானே அவள் எல்லாரையும் படித்தான் இந்த உருவமாக இருக்கிற காப்பா இருக்காங்க அவங்கள எழுதலான்னு பார்த்தாங்க யார் பெருமா என்ன இது மாதிரி ஒரு பெண் எழுது யார் பறவையார் மாதிரி ஒரு பெண் எழுதணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு எல்லாம் அது முதல்ல எந்த பகுதியை எழுதுவாங்களோ அதெல்லாமே தெரியாது அதை அது மாதிரி சிக்கன வரைய முறையெல்லாம் கேட்கணும் ஒன்றும் தெரியாது அதுவா அதை போட்டு அப்படியே எடுத்து கூந்தல் போட்டு முகமெல்லாம் அப்படியே அப்படியே வச்சு அதை பருவத்தை வளைச்சி சிறு பருவம் வளத்து அது பார்த்தாங்க இது என்ன புருவம் நல்லா இல்லையே சரியான விளைவா இல்லையே ஆமாம் நல்ல இதாக இருக்குன்னு அது மாதிரி கூட இல்லையேட் எனக்கு இந்த உருவத்தை நம்மளால் கூட எழுத முடியாதுன்ட்டாங்க யாரும் நாலு தலையாள் நாலு தலையாளே இந்த மாதிரி இருக்கிற பிரமணியே கூட தன்னை உயிரில் படைத்த விட இந்த மாதிரி ஒரு பெண்ணை படிக்க முடியாது இப்படிதான் யார் சொன்னது இந்த வர்ணனை செய்கின்ற பொழுதும் இது மாதிரி வர்ணனை செய்தவர் வேறு யாருன்னு அப்படியே பாருங்கள் அடுத்த செய்கிறது யாராவது இருக்காங்களா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துவோம் இல்லை என்றால் ஒருவன் இருந்தும் ஒருவனும் காணுங்க சேர்க்கலாம் பாருங்கள் ஏதா அங்கே தானே அங்கே தானே இது வர்ணனை எல்லாருமே சொல்கிறாங்க வர்ணனை எப்படி தொடது மாசரு பொன்னே வலம் குடிமுட்டி தாசரு விலையே கரும்பே தேனி அப்புறம் தான் அரும்பரல் பாவாய் ஆறு மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமடமே மலையிலை தோன்றா மணியே எங்கோ அலையிலை தோன்றா அழகே எங்கோ யாரும் கூடியும் ோ இந்த பாப்பா பேசும்போது எத்தனை யாழ் வச்சிருந்தால் கூட அந்த யாழ் ஒது கருது இது வாயிலை வர போது இருக்குது யாழ வாய்க்கு ஆகியதுப்பா யாழிலை இதையோ எங்கோ எழுதுல அந்த மாதிரி இலக்கியத்தில் வர்ணைகள் யாரும் ஒன்றும் பிடி சிறி பண்ணலையா ஆட்டுப்படுத்துங்கயா படிக்க வைக்கிறது முதல்ல மேடம் கிச்சுக ஆமாம் மேடம் பாடுகா அதை வாங்கி இவ்வளோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது நீங்கள் திடீர்னு வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய துவாசம் அந்த டிகிரி அது ஒன்று தானே நீங்களும் கேட்கல டாக்டரேட் எடுத்துட்டாங்க சீர்ந்து போச்சு நீங்கள் சார் வாழ்க்கை அது மாதிரி இருந்துக்கிட்டு சரி அது மாதிரி டிகிரி தான் நல்லது தான் அது மாதிரி படிச்சு தான் நல்லாயிருக்கும் முருகா முருகா சிவம் என்ன என்ன எந்த பாட்டு நீங்கள் நூற்றி நாற்பத்தொன்னா சிவ சிவா நூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு மந்திங்களா இதுதான் நீங்கள் கொடுத்தீங்க அதுங்க அப்படிங்களா இதுதான் அது ஓவிய நான்முகன் எழுத ஒண்ணாமை இந்த ஓவியத்தை எந்த ஓவியம் இந்த பறவையார் என்ற ஓவியத்தை எழுதுவதற்காக எழுத பண்ணனா நான்முகன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வைத்து வேண்டிய சாதனைகள்லாம் எடுத்து வச்சுட்டானா எடுத்து வைத்து அப்படி வந்து அந்த ஓவியம் அப்படி வரைய ஆரம்பிக்கும்போது அந்த முதல்ல அந்த தலைவர்ணனை எடுத்து அதை எடுத்து வர்ணிக்கும் போது அதை எடுத்து விழுதும்போதே எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரி அந்த அந்த வளைவு அந்த தலையினுடைய வளைவு அழகு அதை எழுத முடியல பார்த்தாராம் அதனால நான் முகன் எழுத ஒண்ணா என்ன என்ன பண்ணாரு உள்ளத்தால் சரி கை நாள் எழுத வேணாம் மனதில் அப்படியே எழுதுவோம் என்று கருதி உள்ளத்தால் தேவியதன் வருத்தமுறை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ஆறு மாசம் ஆச்சு இந்த பெண் இந்த பெண் உருவத்தில் இருக்குது அப்படி தர்மனி அது மாதிரி கடினப்பட்டு எழுதி முடித்த ஒரு வருவமோ இது அப்படின்னா இது மாதிரி எந்த பலவனும் பாருங்கள் தம்பி நமக்கு இங்கே டிவி ஜிய என்ன கம்பலில் இருக்குன்னு சொல்லுவாரு தான் சொல்லுவேன் கம்பலில் அந்த ஆழ்வார்கள் இருக்கேன் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை இருந்தால் சேர்த்துக்கணும் சரிங்க ஐயா மாதிரி ஒரு வர்ணனை இருக்குது இது மாதிரி அந்த ஓவிய நான் மணி நிலையில் ஒன்றாமே சூப்பர் விளக்கின்றது அது மாதிரி வேறு யார் யார் அப்படின்னு இருக்காங்க தான் செய்ய ஆனால் பற்ற சொல்வாரு இருந்தால் ஒரு மணி விளக்கோ எல்லாம் உடம்பு கொடுத்து படைக்கின்றானே உயிரை படைக்கிறான்னு சொல்லிடப்படாது உயிரில் எந்த நிலையானது உயிரிழந்த உடம்பை தான் படைக்க முடியும் அல்லவா அந்த உடம்பை படைக்கிறானே அவன் எழுத ஒண்ணாமல் எழுத முடியாமல் அதன் வருத்தமுறை விதித்தவர் ஒன்று ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு வரைக்கும் எழுதி அதன் பிறகு எடுத்த ஒரு மணி விளக்கோ இந்த அம்மா என்று சொன்னார் விளக்கோ மூலையின் பயனாகி முன் நின்றதென நினைந்து நாவலம் நாவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனார் அப்படி பார்த்து இந்த பெண்ணை பார்த்த உடனே சுந்தரதே இதுவரைக்கும் யாரையும் பாழாம நேர கோயில் உண்டு பெருமானு உண்டுன்னு பார்த்தவரு இந்த நாளில் மட்டும் அது மாதிரி அந்த பெண் வர இவரும் பார்த்தாராம் பார்த்தாராம் அப்படி பார்க்கின்ற பொழுது அற்புத நடு நின்றார் நாவலர் காவலர் நின்றார் சேர்க்கலாம் இந்த மாதிரி இங்க வந்து அந்த மாதிரி நம்ம சுந்தரவை பார்த்து அப்படி அஜயப்படறான் அங்க அந்த பாப்பா அப்படி பாடு தர குடிக்க பார்த்து அப்படி பார்த்துட்டு பார்த்து பார்க்காம இருக்குதான் நடுவில் யார் நின்றான்னாரு மண்மகன் வந்துட்டாங்க நடு நின்றார் படை மாதம் ஏன்னா மண்மன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த மாதிரி காதல் உணர்வு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட்டி வைப்பாங்க ஏன் அவர் அதிக பிரிய மாட்டான்ல அதனால் மன்மகனுக்கு அதான் வேற மன்மன் என்ன தான் அதிகை விட்டு பிரியாங்கிறதுனால யாரெல்லாம் அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமா இணைந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க யார் மண்மகன் இதெல்லாம் எங்கே தான் கண்டாரு வேறு நடு நின்றார் படைமதனார் தந்தர மணித்தோடும் தகைத்தோடும் கடைபிரலும் பாருங்க தந்தரல மணித்தோடும் நல்லா அருமையா வெள்ளை வெளியே அருமையா நல்ல தோடு போட்டிருக்குதான் காதல நகைத்தோ மணித்தோடும் ஆமா தந்தரல மணித்தோடும் தகைத்து ஓடும் கடைபிரலும் கெண்டை நடும் கண்டு தகைத்து ஓடும் அந்த விடியிருக்குது அப்படிதான் அப்படிப்பட்ட விழியானது படரும்படியான அந்த கண்களும் அப்படி இருக்குது அந்த கண்களும் கிளர் அதான கடைப்பிரலும் கடைபிறலும் அதானே தகைத்தோடும் கடைபிரலும் கண்டை நடும் கண்வியப்ப கிளர் ஒளிப்பூரோ அண்டர் வீரான் திருவருடால் அயலறியாமணம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவை கண்ட அதனால இவர் பார்த்தார் இவர் பார்த்த உடனே அந்த பெண்ணும் அப்படி பார்க்கலாம் அது ஏன் எதனால பார்த்தீங்கன்னா பண்டை விதி கடை ஏற்கனவே இருந்த அந்த விதி இந்த பிரிவில அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்ததுனால கண்டாராம் கண் கொள்ளா கவின் பொழிந்த திருமே கதிர் விருப்ப அந்த உடம்புல அப்படி அழகை பார்த்தாராம் அடி பார்த்துட்டு வின் கொள்ளா பேரோடியான் அல்ல அந்த பார்த்த சுந்தர அது உடம்பு அந்த மாதிரி இருக்கான் எது பேரோடியான் எதிர் நோக்கும் மெல்லியலுக்கு கண் எண் கொள்ளா காதலின் முன்பு எய்தாதது ஒரு வேட்கை மண் கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வழித்தடரும் தண்ணி இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப அச்சம் இருக்கும் நாணம் இருக்கும் மடம் இருக்கும் இதெல்லாம் நல்ல பண்ணாக்கேன்னாரு ஆமாம் அன்றைக்கிங்க அவரை பார்த்த உடனே அந்த அந்த பார்த்த அந்த காதல் உணர்வுங்கிறது ஏற்கனவே இருந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிற குணத்தை அப்படி எழுதிக்கிட்டு அது எது போல அப்படின்னு கேட்டாரு திரையினார் கலைவியல் உணல் ஓடும்படி புல் சாய்ந்து புறங்கடப்பது போல தண்ணி வேகமாக போகும்போது நீங்களா நல்ல அருகம்புல்லாம் முளைச்சிருந்தா கூட என்ன பண்ணும் எந்த பக்கம் தண்ணி போகுதோ அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு தான் நிற்கும் ஆமாம் தெரியாதா இப்போ நல்லா நேராக நிற்கும் தண்ணி இல்லைன்னா வேகமாக தண்ணி நல்லா அருகம்புல் முளைச்சிருக்கு இங்கே தண்ணி வேகமாக வந்து என்னென்ன பண்ணணும் எந்த வயதில் ஓடுதோ அந்த உதவி அப்படியே பனியாக கீழே விலை படிக்க பண்ணி இருக்கணும் புனல் ஓடும்படி புதுசாக இங்கே புறங்கிடப்பது போல் ஈபாடு இதெல்லாம் எங்கே இருந்து எல்லாம் இலக்கண உலகத்தில் இருந்து வெறிய இருந்து இதுமாதிரி நல்ல வேலை படிக்கிறதுனால இன்றைக்கி ஞாபகம் வந்ததுனால இல்லைன்னா பொண்ணு போக முடியாது முருகா முருகா எனவே இவ்வாறெல்லாம் அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த அச்சனான மடமெல்லாம் இல்லையானாரு இருக்குப்பா ஆனால் இந்த விருப்பம் என்ற ஒரு தண்ணீர் வந்ததுனால அதெல்லாம் அப்படி கவிழ்ந்திருக்குது அசைஞ்சு போயிடல அது அப்படியே அவரை மனைஞ்சிருக்கு அப்படிதான் வலித்தேளலும் அந்த பொண்ணுன்னு சொல்லுது என்ன நம்முடைய சுந்தரவை முன்னே வந்தோன்றும் முருகனோ அழகில் வந்து சித்திரை தெய்வத்தில் முருகப்பெருமா அங்கே ரவீன்மோ இங்கே முருகன்மோ என்றும் இளையாய் அழகியாய் ஏரூந்தான் ஏரே உழையாய் என் உள்ள தோறை திருமுருகாட்டுத் துறையில் பதமூர் கோவலை மலைகிடவோனே பாடின பிறகு ஒரு பன்னெண்டு வெந்தா பாடிருட்டார் யார் நிச்சயம் நிச்சயம் அதில் அந்த பன்னெண்டு வெண்பா தென்முருகாற்றுக்குள்ள நிற்க சொன்னால் அந்த பன்னெண்டு பாட்டம் படிச்சிங்க ஏன்னா அது அவரு காசுங்களா அதனால் ரொம்ப அருமையாக அந்த முருகப்பெரு முருகப்பெருமானே சொல்கின்ற பொழுது இப்படி எல்லாம் சொல்லுங்கள் எனவே என்ன பார்த்து முன்னே வந்தெழுதோன்றும் முருகனோ பெருகு ஒடியால் தண்ணீரில் மாறணு முருகனை வந்து தெய்வ அமைப்பில் பொழுது முருகன் தான் ரொம்ப அழகம் அல்லவா இனி அடுத்து நம்முடைய மக்கள் தொகையை வச்சு சொல்கின்ற பொழுது மாரன் மன்மதன் நம்ம சில மது மன் மன்மதன் அந்த மாதிரி அழகுடையவன் அல்லவா ஆகிய தேவர் அமைப்பில் பார்க்கும்போது மன்மதன் சிறந்தவன் மேலாக இருக்கிற இறைவன் வாய்ப்பில் பார்க்கின்ற முருகன் அழகுடையவன் அல்லவா அந்த முருகனும் அல்லது மன்மதனோ தார்மாரில் விஞ்சயனோ அல்லது வித்யாதரோகத்தில் மேல் இருக்கிற யாராவது ஒரு வித்யாதரனோ மின்னேர் அது எல்லாம் கூட விட்டுட்டார் இது இதெல்லாம் ஐயப்பட்டார் ஆனால் இனி சொல்ல போகிறது தான் உண்மை எது என்ன மின்னேர் செஞ்சல் மெய்ய அருள் பெற்று உடையவனோ அருமையா நம்முடைய பெருமாவை அருள் பெற்றா கூட அடி வரும் என்னது அதுதான் உண்மை மற்றதெல்லாம் மெய்ய அருள் பெற்றுடையவனோ என் மனந்திரித்த இவன் யாரோ என நினைந்தார் அதனால அந்த பெண்ணும் பார்த்துதான் எனவே அண்ணலும் நோக்கிறார் அவளும் நோக்கினார் ரெண்டு கம்பர் சொன்னாரே அது போல இங்கே சுந்தரரும் நோய்க்கினார் அந்த பறவையாரும் நோக்கினார் அண்ணல் அவன் தன்மருங்கே அளவிறந்த காதலினால் உள்நிறையும் குணம் நான்கும் ஒரு புடை சாய்ந்தன எனினும் பெண்பால் பெண்பாளாருக்கு நான்கு குணம் அருமையா இருக்கணுமா இது அச்சம் நான் மடம் தவிர்ப்புங்கிற நான்கு குணம் அந்த நான்கு குணங்களும் கொஞ்சம் இப்பொழுது அடங்கி போய்ட்டு அடங்கி ஆனால் அதுக்கு மிகுதியாக அந்த காதல் உணவு தான் அதனால் உண நான்கும் ஒரு பொடை சாய்ந்தனினும் வண்ணமல கருங்கூங்கல் மரக்கொடியை வழிதாக்கி கண்ணுதலை தொடுவன்பே கை கொண்டு செலவிப்பேன் அப்படி ரெண்டு பேரை பார்த்தாங்களே தவிர விசுவா நம்ம ஆர்வத்திற்கான அணுகிட்டு இன்னும் நம்பால தான் வணங்கணும் என்று சொல்லி அந்த பொண்ணை அந்த ஆர்வமானது பக்தி ஆர்வமானது என்று சொல்லுறான் ஓகே இப்படி சொன்ன உடனே கை பாங்கோடி கிளை வளைத்து படையனங்கன் வீடு பானும் தாங்கோடி எம்பருங்கும் தடை செய்ய மர வரலும் தேங்கோதி மலற்குடல் மேல் சிறை வந்து கலந்தார்ப பூங்கோயில் பொற்கோயில் போய் புகுண்டாள் அதான் உடனே பார்த்தார் அதற்கு இதெல்லாம் நன்றி கூட்டிகளுக்கு நம்ம கோயிலுக்கு வந்தோம் கோயிலில் பெருமான மனம் நம்ம சொல்லிவிட்டு அங்கே கோவிலுக்கு கோயிலாம் நிறைய இருக்குது அதான் நம்ம சொன்னால் அத்தனை சமைக்கு இருக்குது அதில் இன்னொரு கோ கோவில் வாசல் வாசல் படிக்க போய்க்காராம் உள்ள அதை கூட எனக்கு ஒரு நினைவு இருக்குது அது நமக்கு செஞ்சால் தேவலாம் அதாவது பல முனிவர்கள் வழிபட்டதாக இருக்குது நிறைய சுருங்க பெருமீன் என்று திருவாரூரில் அது அத்தனையும் நம்ம வந்து எடுத்து அது வந்து உண்மையாக அது எந்த முனிவரியா எப்போ என்ன ஆதாரம் இருக்குதுன்றது தான் தேவலான் கருது திருவாரூர் திருக்கோவில் பல்வேறு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர்லாம் எப்போ வைத்தாங்க என்ன விநாயகப் பெருமா எங்கே பார்த்தா இருக்கு இங்கே மற்ற பெரிய கோயிலெலாம் விநாயகர் இருப்பார் தானே இருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லை திருவாரூர் திருக்கோயில் அப்படின்றது கூட ஒரு யோசிப்பு பண்ணலாம் இங்கே நல்ல நல்பணம் இருக்குது அங்கே பழைய வரலாறு யாராருனால வயதானவங்களாக இருக்காங்களோ அவங்க போகணும் ஐயா அவங்களதான் பார்க்க வந்தேன் இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு பெருமையின் இருக்க எதாவது தெரியுமா ஐயான்னு அது என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவா இந்த ஆரையும் தான் அங்கே போய் ஆ இளைஞரை தான் கிடையாது அப்படி கேட்டு திருவாரூர் திருக்கோயில் இந்த படம் கடுமையான நமக்கு எல்லாருக்கும் கம்மியாக பாருங்கள் முடியும் ஆசை இருக்கே தவிர இனிமே அதுக்கெல்லாம் கறிவிலாம் இந்த பாட்டு சிவம் எந்த எந்த பாட்டு போகிறேன் எந்த பாட்டுங்க போகிறேன் பொற்கோவில் போய் பூந்தார் அல்லவா பயிர்பே விஞ்சிவானோர் ஆமாம் வந்தொன் வண் தொண்டருங்கிற பார்த்தா வண் தொண்டர் அது கண்டு என் மனம் கொண்ட மன்னிய மன்னிய மயிலியலின் இன் தொன் தொண்டை செங்கனிவாய் இளங்கோடிதான் யார் என்ன இவர் பார்த்துட்டு இது மாதிரி இன்னும் ஒரு தென்னை நம்ம இதற்கு பார்த்தது இல்லையா புரிசு இதுதான் யாருன்னு கேட்கலான்னு ஒரு மனசில் தோணுச்சான் அல்ல அங அன்றங்கு முன் அவர் நங்கை பறவையார் சென்றும்பர் தரத்தா இருக்கும் சேர்வரியார் எனக்கு இப்போ அப்படிங்கும்போது என்ன ஐயா வந்தது மாதிரி என்ன எதை நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பாப்பா போச்சு யாருங்க அப்படிங்களா வேற யாருமில்லைங்க அந்நங்கை பறவையார் பறவையாருன்னு பேருங்க எல்லாம் தூர்கார பொண்ணுதானுங்க சென்று உம்பரு தரத்தாருக்கும் அவங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் மாதிரி தான் இங்கே நம்ம திருவாரூர் பெண்ணாகவே பண்ணுவீங்க பிறந்ததே தவிர திருவாரூரில் ஆனால் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுங்கள் என்று பெரியவங்க சொன்னாங்களாம் அதை காதல வாங்கிட்டு சார் யார் என்னுடைய சுந்தரன் இனி பேர் பறவை அல்ல அவருடைய பேர் பறவை யார் பெண்மையில் பெரும் பறவை அந்த பெண்மை என்று சொன்னோம்னா அந்த பெண்மையிலும் உலகத்தில் இருக்குல்ல இப்போ நமக்கு ஆண்மீனா ஆன்மீனா அந்த ஆண்மைத்தன்மைன்னு சொல்கிறோம் அதேபோல் பெண்மீனா பெண்மை தண்ணி இருக்கிற அந்த பெண் தன் பெண்மைத்தன்மை பெரும்பறவை ஒரு பெண்மைத்தன்மை என்று ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அது பெண்மை தண்ணின்னு சொல்கிறாரு பெண்மைத்தன்மையாகிய பெருங்கடல் என்று சொல்லணும் பெரும்பறவை விரும்பு அல்கூளார் பறவை விரும்பு அல்கூளார் அப்படியே இடைப்பட்ட பகுதி இருக்குது அதுவும் பறந்துருக்கும் பறந்துருக்கும் அணி தீகடும் அணுமுறுவல் அரும்பறவை அந்த வாயை பார்த்தீங்கன்னா அருமையாக அப்படி ரெண்டு ரெண்டு உதரம் மூடி இருக்கும் அந்த பல்முனையும் அப்படி லேசாக தோன்றும் நம்ம கலித்தொகையில் களித்தொகையில முள்முனை தோன்றாமை முறுவல் கொண்டவை கிட்டன் கண்ணினும் முகத்தினும் அது தோன்றும் இந்த பல்லுனுடைய மினி கூட தெரியாதான் ஆனால் அப்போ எப்படி சிரிக்கிறான்னு தெரியுமா அப்போ கண்ணையும் முகத்தையும் பார்த்தா சிரிப்பு தெரியுமே தவிர ஆனா பல்ல பார்க்க முடியாது போல முருகா முருகா பாருங்க எனவே இவ்வாறு என்னமோ நீ இதெல்லாம் ஞாபகம் வந்தது வெறும் பல்குலார் பறவை அணி திகழும் அணி முருகல் அரும்பறவை அதில் அந்த பல்லுனி மினி தெரியாம அந்த மாதிரி அந்த முருகல் செய்ய முடியாம அம்மாவும் சீர்பறவையாயினால் நாம் எல்லாம் வணங்கும் முடியான ஒரு பெரிய லட்சுமின்னு கூட சொல்லலாம் சிறு உருவின் மென்சாயல் ஏற்பறவை ஏன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மியை பார்த்தா என்னென்ன அந்த அங்கமெல்லாம் உறுப்பெல்லாம் இருக்கோ அதுபோல அமைஞ்சிருக்கிறது ஏர் பறவை இடைப்பட்ட என் ஆசை எழுபறவை அந்த மாதிரி இந்த பெண்ணை பார்த்ததுனால என்னுடைய ஆசை என்ற ஒன்றும் கூட எழுகின்ற கடலாக போய் சொல்லுங்கள் என்ன இருக்கும் அவள் மீது அதிகமான கடலாக இருக்கிறது என் நினைய பலவன் இணைந்த எம்பெருமான் அருள்வகையால் முன் தொடர்ந்து வருங்காதல் முறைமையினால் தொடக்கொண்டு நன்றியனை ஆட்கொண்டவர்பால் நண்பன் என்று நம்பியும் போய் தேவர் கோயில் புகை பார்த்தார் சரி இந்த நினைப்பு இருக்குது அது யாருக்கு சொல்வது அப்படின்னு பார்த்தார் இவர் வந்து இவர் அந்தூர்காரர்ல அப்படிங்களா வந்து இப்போ வந்து வணங்குறார் அதனால் பெருமாண்டையே சொல்வோம் ஏன்னா தம் நம்பினால் தோழமையாக தந்தனம்னு ஏற்கனவே சொல்லிவிட்டாரா அதனால் பெருமாண்டே கேட்டுருவோம் என்று கோயில் புக பறவை வளங்கொண்டு பனிந்தேத்தி முன்னரே புறவளனார் புறவளனார் கோயிலிலிருந்து ஒருமருங்கு புறப்பட்டார் அவரும் அந்த கோயிலிருந்து வெளியில் அவங்க வீட்டுக்கு போட்டாராம் இவரும் இங்கே வெளியில் வந்துட்டாராம் விரவு பெரும் காதலினால் வெள்ளி இலாத்தமை வேண்டி அரவிந்த் அரவின் ஆரம் புனிந்தார் அடிபணிந்தார் ஆரோடர் நேரம் போனார் உள்ள கோயிலுக்குள்ள பெருமான் வணங்கினாராம் வணங்கி அவ்வாறு பனிந்தேர்த்தி அணி ஆறூர் மணிப்பூரில் வாழும் திருமடற்று வாணவர்களால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றாலியன் இன்னுயராம் அண்ணம் என எவ்வாய்வன் ஐக்குடியை தேடுவார் ஆயினார் அப்படி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் வெளியில் வந்தவுடனே எங்க ஞாபகம் வந்துன்னு கேட்டால் அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் கறவையாயினான் இந்த பொண்ணு எங்கே இருக்காங்க என்ன செய்தி எங்கே என்ற ஒரு நினைத்தான் வெளியில் வந்துதான் பாச மாமினி பற்றருப்பான்மியும் ஆசை மேலும்வோர் ஆசை அழிப்பதோர் தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனாரருள் என்னறி சென்றதே சரி அந்த பெண் எங்கே போயிருக்கும் கேட்கறாரு அவருடைய பெண் எங்கே போயிருக்குன்னு கேட்கல ஆனால் எப்படி கேட்குறாரு பாக்க பாசமாம்பினை பற்றிருப்பான் இந்த பாசத்தை நீக்கி வினைப்பற்றை நீக்குகிறவன் யார் பெருமான் அல்லதான் பற்றிருப்பான் மிகும் ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பதோர் அவன் மீது எப்படி எனக்கு ஆசையோ அதுபோல இந்த பெண் மீதும் இன்றைக்கு ஆசையப்படுதே என்று கருதி தேசியின் மன்னியன் திந்தை மயக்கிய ஈசனாரருள் பார்த்தீங்களா அல்லது அந்த பறவையார் என்ற சொல்லாமல் உலகத்து பெண்ணா இருக்க முடியாது என்று பெண்ணை ஒரு பெருமான் திருவருள் என்று சொல்லிவிடும் தெரியாங்க எனவே ஈசனாரருள் எண்ணெறிச் சென்றதே அடுத்த பாட்டம் அப்படியே உம்பர் நாயகர் தங்கடல் அல்லது நம்பு மாறரியேனி நடுக்குற நான் இதுவரைக்கும் எந்த கோவில் போய் இந்த மாதிரி யாரையும் பார்ப்பதும் இல்லை யாரையும் விரும்பினதும் இல்லை அப்படி இருக்கும்போது என்னை மயக்கி அதுவா உம்பர் நாயகர் தங்கடல் அல்லது நம்பு மாறரியேனி யார் அதையும் நான் நினைக்கமா திருவான் திருவள்ளியை தான் எனக்கு பற்றி நினைப்பேன் அப்படிப்பட்ட எண்ணெய் நடுக்குற இன்றைக்கு அது கொஞ்சம் வம்புமால் செய்து வள்ளியின் ஒள்கி நின்று எம்பி ராணருள் என்னறிச் சென்றதே அங்கேயும் பாருங்கள் என்னுடைய பெருமான்டைய திருவொருளாக இருக்கிறார் அந்த பெண் செந்த பக்கம் போனாங்கன்னு பெருமான் திருவருள் பெருமான் திரு சொல்லுகிறேன் பந்தம் வீடு தரும் பரமன் பெருமான் என்ன சொல்கிறான் பந்தம் தருவான் வீடு தருவான் நமக்கு நிலம்ப பந்தம் தந்திருக்கிறான் யாரே இது உலகத்தோடு ஒட்டுவாக்கத்துக்கு ஒரு காலையிலே இந்த மாதிரிலாம் படிப்பு விடுத்து ஒரு காலையிலே அந்த பெருமானுடைய திருவடி என்ன என்னையே என்னையே ஒரு காலத்தில் போவோம்ண்ணே பெருமான் திரு செல்வர் திருபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு என்று போவோம் அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறோம் அல்லவா எனவே சிந்தை ஆரவும் முன்னுமியின் சிந்தையை வந்து மான் செய்து மான் என விழித்து எந்த ஆரருள் என்னடி சென்றது அந்த வெடி எல்லாம் மான் போல அப்படி விழிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த பெருமானுடைய அருள் எந்த பக்கம் போயிற்று என்று சொல்லி என்று சாலமும் ஆற்றல் என்னுயர் நின்றது எங்கன நித்திர பொன்மலை மண்டல் வார்குழல் வங்கியை தேடுவான் சென்று தேவாசிரியனைச் சேர்ந்ததின் உள்ளிருந்த அல்ல பெருமானை வணங்கியவர் வெளியில் வந்தாராம் வெளியில் வந்தால் தேவாசிரிய மண்டபம் வெளியில் இருக்கு அது தேவாசிரி மண்டலத்துக்கு வந்தாராம் காவிரி நீ வெறும் கண்ணியை நண்ணுவான் ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் ஊவின் மங்கையை தந்து எனும் கொடுதில் அல்லவான் பெருமானிட்டே நீதானே நான் வரும்போது அந்த பெண்ணை வரச்செய்தேன் என்னை பார்க்கவும் செய்தேன் பார்க்க விருப்பமும் கொடுத்தேன் அதனால் நீ தான் அந்த காயத்தை முடிக்கிறேன் எதுவும் என் செயலல்ல என் செயலாலாவது யாதொண்டும்மில்லை இனி செய்வமே முன் செயலே என்று உணரப்பெற்றேன் இந்த ஊன் எடுத்த செய்த தீவனை யாதொண்டும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவனை இங்கேனே வந்து மூண்டது அந்த பாட்டு எங்கே இருக்கா பாட்டினா என் செயலாலாவது யாதொண்டும் இல்லை சிறுலன்னு சொல்லிக்கிட்டு போய் கழுவேத்த போனவங்க கழுவேற்ற பக்கத்தில் கழுமரம் இருக்குது அப்போ தான் சொல்கிறாராம் என் செயலாலாவது யாதொன்றும் இல்லை இனி செய்யவே இன்றையலே என்று உணரப்படுத்தும் இந்த ஊன் எடுத்தவின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த நாள் தீவு செய்வேன் பிறப்பதற்கு முன் செய்த தீவன் இங்கேனே வந்து மூண்டதுவே அந்த மூண்டதுவேன்னு சொல்லுவோன்னு அந்த மரமே பற்றிக்கிட்டு கழுமரமே பற்றிக்குவேன் இதெல்லாம் இதெல்லாம் இந்த வரலாறுலாம் கூட ஒரு காலத்தில் திரைப்படத்தில் திரைப்படத்தில் நல்ல இந்த மாதிரி டைவீக பற்றலாம் இருக்க முடியாது அதை பார்த்துட்டு எடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆடிக்கிறதுலாம் அவனை உழைக்கிறது இவ்வளோ உழைச்ச உட்காந்து இவ்வளோ இதே வேலையாக மூணு ரூபா இருக்கா சொன்னால் திறந்த மாட்டானுங்க என்ன பண்ண தெரியா நான்லாம் திரைப்படம் போய் ஐம்பது ஆண்டுக்கு நிறைய ஆகிடுச்சு திரைப்படம் போகிறதே கிடையாதுங்களே அதனால் நம்ம ஊர் தூக்கிங்க தானா நாயகம் எடுத்து நம்ம போறதுனாலதான கேள்வி போடுறேன் தூய்ங்க வேண்டேன் திரைப்படம் அது கொடுக்கற காச நல்லா அருமையா போய் அலுவா சாப்பிடுவேன் முருகா முருகா எனவே இவ்வாறு வரும்போது எந்த பாட்டு செந்ததி தேவா சிரியனை சேர்ந்தவின் காவிரி நீர் பெரும் கண்ணியை அண்ணுவான் யாவரோடும் உரையம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கை தந்தனும் போய் பார்த்தார் நேராக அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு போய் சரி பெருமான் இருக்கிறார் நமக்கு அது அருள் செய்யப்போம் என்று சொல்லிவிட்டு விட்டாராம் நாட்டு நன்றி சரி நாவரோடன் சிந்தை வேட்டனின் நிலை இன்னும் விதத்தினை காற்றுவன் கடலை கலைஞ்சி என்பகோல் மூட்டும் ஏழு மணி சேரும் தனது புகை அருமை அருமை சரி இவர் போனது மாலையில இந்த மாதிரி பார்த்துட்டு போயிருக்கார் ஏழு எட்டு மணிக்கு அவர் தான் இருக்க போயிருப்பார் போய் பாட தூங்கி இருக்கிறார் தூங்கிச்சார் தூங்குனா மறுநாள் காலையில் பொழுது விடியுது இதுதான் நடந்த நிகழ்ச்சி இது எப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அந்த கவிஞர் சொல்றேன் நாட்டு நல்லிசை நாவல் ஊரன் சிந்தை வேட்ட மின்னடை என்ன சூரியன் பார்த்தாராம் பாவம் ஒரு அரியவர் போயின் மாதிரி அந்த பெண்ணை பார்த்துட்டு மீண்டும் பார்க்கலன்னு வரப்படுறேன் நம்ம என்ன செய்வோம் நாம காட்டும் சீண்டு பண்ணி ஊரியன் உதிப்பதுக்கு இந்த நாய் ஒரு கட்டணம் ஊரியன் இயல்பாக விதிக்கிறார் ஆடாது